ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஓம் ஆத்ம வித்யா விலாசம் கடந்த வகுப்புகளிலே இருபத்தி ஓரு பாடல்களை வரை பார்த்து உள்ளோம் தற்பொழுது இருபத்தி இரண்டாம் பாடல் ஜாக்கரண்முகத்ரீ விததாம சுகாசினியா ஜாக்கன்முகத் விதா விலக்னாஸ்மதிக்கூப்பிவாரமுகத்தீ விதாமி விதா விலக்ஷாயம சததைக ரூபா சைவாக அஸ்மி சிதிரித்திய அவதாரயத்வம் இந்த பாடலிலே மூன்று அவஸ்தைகளை எடுத்து கூறி அந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக உள்ள சைத்தன்யமே நான் என்பதை அறிந்து கொள்ளுமாறு கூறுகின்றார் அதாவது நனவு நிலை கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை என்ற மூன்று வேறு வேறு நிலைகளுக்கு வேறானதாகவும் நனவு முதலியவற்றை தொடர்ந்து நினைவு கூறும் தன்மையுடையதாகவும் எப்பொழுதும் ஒரே வடிவாய் உள்ளதுமாகிய அந்த சைதன்யமாகத்தான் நான் இருக்கிறேன் என்று நீ உறுதி கொள்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஜாக்ரத் ஸ்வப்னம் சுசுப்தி அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் என்ற இந்த மூன்று அவஸ்தைகள் ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலும் காணப்படுகின்றன அவைகளுக்கு விசேஷ சாட்சியாக எது இருக்கின்றதோ அதுவே நான் என்று இங்கு எடுத்துக் கூறுகின்றார் சாதாரணமாக சொல்லப்படும் சாட்சி போன்ற சாட்சி அது அல்ல சுசாட்சி என்று இங்கு குறிப்பிடுகின்றார் அதாவது சுசாட்சி என்றால் விசேஷமான சாட்சி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக சாட்சி என்றால் பார்த்தல் என்ற பொருள் அவனுக்கு அவ்வாறு பார்க்கின்றவனுக்கு பார்க்கிறவன் பார்த்தல் பார்க்கப்படும் பொருள் என்ற திருபிடி உண்டு ஆத்மா எனும் சாட்சி அப்படி அல்ல இந்த சாட்சியோ பார்க்காமல் பார்க்கும் சாட்சி திருபிட்டி இல்லாத சாட்சி அதாவது பார்க்கிறவன் பார்த்தல் பார்க்கப்படும் பொருள் என்ற மூன்று திருபுட்டிகளும் இல்லாத சைத்தன்யம் என்று குறிப்பிடுகின்றார் அத்தகைய ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் சாட்சி அது ஒன்றுதான் நித்தியமானது மாறுதலற்றது என்று இங்கு கூற வருகின்றார் அப்படியானால் அந்த ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி என்ற மூன்று நிலைகளுக்குள்ளே இருக்கின்றானா இந்த சாட்சி என்று கேட்டோமேயானால் இல்லை அவை மூன்றும் ஜடம் என்று எடுத்துக் கூறுகின்றார் ஆத்மாவோ சைத்தன்யம் ஜாக்ரத் முதலிய மூன்று அவஸ்தைகளுக்கு விளச்சணமாக எது உள்ளதோ அதுவே சாட்சி என்கின்றார் அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை போன்ற மூன்று அவஸ்தைகளுக்கும் வேறாக எது உள்ளதோ அதுவே சாட்சி என்று குறிப்பிடுகின்றார் இந்த மூன்று அவஸ்தைகளும் அதிர்ஷ்டானமாகிய கேவல சைத்தன்யத்தின் ஆரோபிதம்தான் என்றும் விளக்குகின்றார் அதாவது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய மூன்று அவஸ்தைகளும் அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட கற்பிதம்தான் என்கின்றார் ஸ்வப்னம் முதலிய நிலைகளையும் அனுஸுமிருதி அதாவது மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதாக செய்ய முடிவதால் ஒவ்வொரு நிலையையும் நான் அனுபவித்தேன் என்று சொல்ல முடிவதால் அதாவது நினைவு கூர்ந்து பார்ப்பதால் அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்லது அனுபவிக்கப்படும் நிலை போன்றவைகள் பதார்த்தங்களின்று வேறாகத்தானே இருக்க முடியும் மாறுகிற மூன்று நிலைகளையும் பார்க்கிறவன் மாறாதவனாக என்றும் நிலையானவனாகத்தான் இருக்க வேண்டும் அத்தகைய நித்தியமான பொருள் எதுவோ அந்த ஒன்றேயான சைத்தன்யம் தான் நான் என்று உறுதியாக தீர்மானித்துக் கொள்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி மூன்றாவது பாடல் நோதேதி நாஸ்தமபயாதின விறத்தி மேதி நைவோபயாதி பரிணாமம பச்சயம் வா சுவாதிஸ்தர்வஜனநாதிவிகாரசாட்சிஷாஹிசம் விதிதி சிந்தைய சந்ததம் நோதேதி நாஸ்தம நைவோ அபயாதி நிறிமேதி நயோ அபயாதி பரிணாமமக்ஷயம் வத்தியஸ்தர்வனநாதி விகாரசாட்சின் சம் விதிதி சந்ததம் சந்ததம்தம் இந்த பாடலிலே சம்வித் அதாவது பேரறிவு உதிப்பதில்லை என்கின்றார் மேலும் அது அஸ்தமனம் அடைவதும் கிடையாது எது மாறுதலையோ வளர்ச்சியையோ தேவையோ எய்துவதில்லையோ அதுவே பேரறிவு என்று குறிப்பிடுகின்றார் அத்தகைய பேரறிவை அறியாமல் தன்னிடத்திலே ஏற்றி வைத்துக் பிறப்பு இறப்பு முதலிய மாறுதலுக்கு ஆளாகின்ற இந்த அக்ஞானத்தினால் தன்னை அறியாமல் இருக்கின்ற ஜீவனுக்கு என்றும் மாறாத சாட்சியாக அந்த சைத்தன்யமே உள்ளது அதுவே நான் என்று எப்பொழுதும் நீ சிந்திப்பாயாக என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்ற சிதாத்மா நித்தியமான வஸ்து என்பதையே மேலும் விளக்குகிறார் அது ஒரு காலம் புதிதாக உற்பத்தியாவதில்லை அழிவடைவதில்லை வளர்வதில்லை மாறுதலும் தேய்வும் அடைவதில்லை சக்ப விகாரங்களில் ஐந்து விகாரங்களையும் கூறியுள்ளார் மேலும் ஆறாவதாக இருப்பது என்பதையும் இங்கு எடுத்துக் கூறுகின்றார் நீ அறிவின்மையால் நான் பிறந்தவன் இறந்தவன் அல்லது இறக்கக்கூடியவன் என்று உண்மேல் அத்தியாசத்தால் ஏற்றி கொண்டுள்ள பிறப்பு முதலிய மாறுதல்கள் எல்லாவற்றிற்கும் சாட்சி அல்லவோ இந்த சம்வித் ஆகிய உனது என்பதை மறக்காமல் எப்பொழுதும் சிந்தனை செய்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இங்கு அத்தியாசம் என்பது அது அல்லாததில் அது என்ற புத்தியே அதாவது மாறுபட்ட கற்பனையே அத்தியாசம் எனப்படும் ஆத்மா அல்லாத உடலிலும் இந்திரியங்கள் முதலியவற்றிலும் நான் என்னுடையது என்ற எண்ணம் எதுவோ அதுவே இந்த அத்தியாசம் எனப்படுகின்றது அத்தகைய மாறுபட்ட கற்பனையே பந்தமாகும் இது அறிவின்மையால் உண்டாகின்றது என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் பதினாறாவது முதல் பத்தொன்பதாவது பாடல்கள் வரை ஜீவனை பற்றி சொல்லப்பட்டது இருபதாவது ஸ்லோகத்தில் ஜகத்தின் தன்மை விசாரிக்கப்பட்டது மேலும் அது பிரம்மையினால் மதி மயக்கத்தினால் சுத்த சைத்தன்யமான என்னிடத்தில் தோன்றும் தோற்ற மாத்திரமே என்று அத்வைத சித்தாந்தப்படி விளக்கப்பட்டது இருபத்தி முதல் இருபத்தி மூன்றாவது பாடல்கள் வரை நமது ஸ்வரூபம் அந்த அறிவையும் அறியும் பேரறிவு என்று உபதேசித்தார் மேலும் நமது ஸ்வரூபம் சர்ச்சித் ஆனந்தம் அது எல்லையில்லாதது என்பதையும் எடுத்துக் கூறுகின்றார் இவ்வாறு இந்த பாடலிலே சாட்சி சைதன்யத்தை பற்றி தெளிவுபடுத்துகின்றார் அடுத்த இருபத்தி நான்காவது பாடல் சமவலம்பிய சுதாதி சர்வம் லயசாட்சி எதிரேஜ மச்சேசதா சமவலிய சுதாதின பிரிபுகஸ்வேந்திர பிரலயக்க சாட்சி யஸ் மாத்தத ஸ்திதி மே நிஜ ரூபமாஸ்வ எனது ஸ்வரூபம் அளவு அகண்டமான ஆனந்த ஸ்வரூபம் அத்தகைய ஆனந்த ஸ்வரூபம் ஒவ்வொரு ஜீவர்களின் உள்ளேயும் நிறைந்து காணப்படுவதனால்தானே அவனுக்கு விஷயம் விருப்பத்திற்கு உள்ளதாக காணப்படுகின்றது அதனால்தான் அவன் புத்திரன் முதலான எல்லா பொருட்களையுமே பிரியமுள்ளவைகளாக அவைகளை விருப்பப்படுகின்றான் மேலும் அத்தகைய மகன் மகள் மற்றும் பொருட்கள் எல்லாமே திருப்தியும் சுகமும் கொடுப்பதினால்தான் அவைகளை அவன் மிகவும் பிரியமுள்ளதாக ஏற்றுக்கொள்கின்றான் இவ்வாறு சப்தாதி விஷயங்களும் நான் என்ற அந்த அகண்ட ஆனந்தம் என் உள்ளே இருப்பதனால்தான் அதன் பொருட்டே பிரியமுள்ளதாகின்றன என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் இதிலே எந்த உறவுகளாகட்டும் பொருட்களாகட்டும் அவைகள் விஷயத்திற்காகவே பிரியமாவதில்லை அவைகள் மீது நாம் வைக்கின்ற விருப்பம் அனைத்துமே நமக்கு சுகசாதனம் என்ற முறையில்தான் அத்தகைய விருப்பம் நமக்கு உண்டாகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றார் அதாவது நாம் அடைகின்ற பொருளாகட்டும் உறவுகளாகட்டும் அதன் வாயிலாக நமக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது என்பதனால்தான் நாம் அவைகளை விருப்பப்படுகின்றோம் என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார் மற்ற எல்லாவற்றின் மீது வைக்கின்ற ஆசை என்பது நமக்கு அது சுகசாதனமாக இருக்கின்றது என்ற முறையில் தான் அந்த ஆசையும் வைக்கப்படுகின்றது பொதுவாக வேறு இடத்தில் வைக்கப் போகின்ற அந்த ஆசை தனக்காகத்தான் ஆனால் தன்னிடத்தில் உள்ள விருப்பம் வேறொன்றை உத்தேசித்தல்ல அந்த நான் என்ற தன்னுடைய இருப்பு இருக்கின்றதே அது இல்லாமல் போகக்கூடாது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம்தான் ஆத்மாவில் காணப்படுகின்றது ஆகையால் தன்னிடத்தில் உள்ள பிரீத்தி மிகவும் மேலானது அதாவது நான் என்ற அந்த ஆத்மாவின் இருப்பு மிக மிக மேலானது என்று இங்கு எடுத்துக் கூறுகின்றார் இவ்வாறு மேலான விருப்பத்திற்கு இடமாக ஆத்மா இருப்பதால் தான் அது மேலான ஆனந்த வடிவம் என்பதாக இந்த பாடல் விளக்குகின்றது அதாவது தேகம் இந்திரியங்கள் முதலியன மற்றும் விஷயங்கள் யாவும் அழிவதற்கும் நான் ஒரே சாட்சியாய் இருப்பதால் எனது உண்மையான ஸ்வரூபம் மாறுதல் அடையாததும் அழிவற்றதும் நித்தியமுமான சத் என்று முடிவு செய்து கொள் என்று இங்கு ார் மேலும் இந்த ஆத்மா சத் சத்பம் என்பதையே அடுத்த ஸ்லோகத்திலும் கூற இருக்கின்றார் இனி அடுத்த இருபத்தி ஐந்தாவது பாடல் ஆதவத் விசேஷ ரூபோதிதம் ஜகதிதம் ச ஜாதம் யய்யே திதி தயி சாவசானே ஜலனூத் புதி ஆதோ யமேவூரவிசேஷரு ஜகி ச விசேஷா த்தய்வா சாவசானே ஜலனவிவத் புதி இந்த பாடலிலே முதலில் நீ சத்மாத்திரமாகவே வேற்றுமை அற்றவனாய் எவ்வித விசேஷ ரூபமும் அன்றி இருந்தாய் உன்னிடமிருந்து தோன்றியதே எல்லா விசேஷங்களும் கூடியதான இந்த ஜகத் மேலும் சமுதிரத்திலே எவ்வாறு நீர்க்குமிழிகள் முதலிடம் தோன்றி விளங்கி மறைவது போல உன்னிடம் இந்த உலகம் நிலை அவாரே இருதியில் இறுதியில் கூடியது என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பாக முதன்முதலில் நீ ஒருவன் மட்டுமே ஆத்மயமாக ஒருவித விசேஷ ரூபமும் இல்லாமல் சுத்த சத்தாக இருந்தாய் உன்னிடத்திலிருந்து தான் அதன் பிறகு அனைத்து விசேஷங்களுடன் கூடிய இந்த ஜகத் முழுவதுமே உதித்தது அது இப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நிலைத்திருக்கின்றது மேலும் கடைசியில் அது உன்னிடத்திலே தான் மறையப்போகின்றது எவ்வாறு சமுதிரத்திலே நீர்க்குமிழிகளும் நுரைகளும் அலைகளும் முதலென தோன்றி மீண்டும் அந்த சமுதிரத்திலேயே மறைவது போல இந்த பிரபஞ்சம் உன்னாலேயே படைக்கப்பட்டு உன்னாலேயே மறைந்து விடுகின்றது என்ற பேருண்மையை இங்கு சுட்டி காட்டுகின்றார் மேலும் எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி ஸ்ருதி வாக்கியத்தின் அந்த பொருள் யாரிடமிருந்து இந்த உயிரினங்கள் அனைத்தும் பிறக்கின்றனவோ பிறந்தவைகள் யாரால் வாழ்கின்றனவோ மரணத்திற்கு பிறகு யாரிடம் ஒடுங்குகின்றனவோ அவரே கடவுள் அவரை அறிய முயற்சி செய்தி மந்திரம் அமைந்துள்ளது அடுத்து இருபத்தி ஆறாவது பாடல் ேதுபதோஸ்ோ நகேத்துஃபல காலதோந்தமேத்து வந்திஜிபலோ நிசாஸ் மெந்தோ நித்தேத்துபல காலதோந்த சவாத்மஹேது பலதஷ்ஷ ந வஸ்து தோந்த தஸ்மா தனந்தமிதிமே நிஜரூபமாஸ்வ அதாவது நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மையின் காரணத்தினால்தான் சிறப்புடைய எனக்கு திசைகள் வரையறுக்கப்படுவதில்லை மேலும் நான் நித்தியமாக இருப்பதனால்தான் எனக்கு காலத்தினால் முடிவு கிடையாது மேலும் எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக நானே உள்ளதால் மேன்மையுள்ள எனக்கு வேறு வஸ்துவினால் எல்லைகள் இல்லை ஆகையால் என்னுடைய நிஜ வடிவம் எல்லையற்றது என்று அறிந்து கொண்டு அதிலேயே நிலை பெறுவாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது ஆத்மா சர்வ வியாபகம் என்ற காரணத்தினால்தான் அதற்கு திசையினாலோ தேசத்தினாலோ முடிவு கிடையாது அது கால தேசத்திற்கு அப்பாற்பட்ட வஸ்து மேலும் அது நித்தியம் என்ற காரணத்தால் அதற்கு காலத்தினால் எல்லைகள் வகுக்க முடியாது மேலும் எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாகவே நான் இருப்பதினாலே எனக்கு அந்நியமாக வேறு ஒரு வஸ்து இல்லை என்பதாக இங்கு கூறப்படுகின்றது அத்தகைய எனக்கு மற்றொரு வஸ்துவினால் வரையறுப்பு கிடையாது அதனால் எனது நிஜஸ்வரூபம் அனந்தம் என்பதை அறிந்து அதிலேயே நீ நிச்சயத்தன்மையுடன் நிலை திருப்பாயாக என்றவாறு இந்த பாடல் விளக்குகின்றது ஆகையால் பிரம்மேந்திரரின் உபதேசத்தின்படி நாம் நினைக்க வேண்டியது இவ்வளவுதான் உலகம் என்னிடத்தில் வெறும் தோற்றம் மாத்திரமே நானோ கேவல அறிவுஸ்வரூபம் மேலும் நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அதுவே என்னுடைய உண்மைஸ்வரூபம் என்ற தீர்மானத்துடன் இருக்க வேண்டியதுதான் அடுத்ததாக இருபத்தி ஏழாவது பாடல் ஏவம் நிரந்தர சமாதி வசானிராதிர் நிராதீர் நிதக்த சககாரண ஜன்மதீஜ ஆர்பவன்ஜசுகைக்கோமசி துவம் ம்ரந்தரவசிர் ஜாநீத்தமீஜ ஆவிர்ஜுகைக்கிருத்தோ பிரம்மைவ நியூனமிக சம்பவசி த்ருவம் துவம் அதாவது இந்த பாடலிலே இடைவிடாத சமாதிவசத்தினால் பூர்வ ஜென்ம வினைகளின் காரணமாக ஏற்படுகின்ற மனத்துயரங்களை நீக்கியவனாக மறுபிறப்பிற்கு வித்தாய் உள்ள கருமமும் அதனுடைய காரணமான அவித்தியையும் ஞானம் என்னும் அக்கணியால் பொசுக்கப்படவே நிஜானந்த அனுபவத்திலேயே பரம திருப்தி அடைந்தவனாக இங்கேயே நீ பரபிரம்மமாகவே திகழ்கின்றாய் என்பது தின்னம் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இவ்வாறு நான் சச்சித் ஆனந்தம் அனந்தரூபன் என்பதை இடைவிடாமல் சிரவண மனநம் செய்து கொண்டே இருப்பாயாக மேலும் நான் பூரணஸ்வரூபம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதை தீர்மானம் செய்து அதிலேயே நிரந்தரமாக மனதை நிறுத்தி ஒருமைப்படுத்தி வந்தால் நமக்கு பிரதிபந்தமாக நிற்கும் ஆதி எனப்படுகின்ற முன்வினை கருமாக்களினால் ஏற்படும் மனக்கஷ்டம் இடைஞ்சல் போன்றவைகள் இல்லாமல் போகின்றது முன் செய்த பாவங்கள் அற்றவனாக ஆகிவிடுகின்றோம் இந்த ஆதி என்பது தற்சமயம் நம் கண்களுக்கு புலப்படாதவை அதாவது முன் செய்த பாவங்கள் அவ்வாறே வியாதி என்பது இப்போது நாம் அனுபவிக்கும் தேகத்தின் கஷ்டம் இவ்வாறு ஆதி வியாதி என்ற இரண்டும் துக்கத்தின் காரணங்கள் அவைகளின் நிவிறத்தியே நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும் அவைகளின் சயம் மோட்சம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஆதி வியாதி என்ற இரண்டு துக்கங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் மோட்சம் என்பதை நாம் அடைந்தாக வேண்டும் அத்தகைய மோட்சம் என்பது பூரண விடுதலை எதிலிருந்து விடுதலை என்றால் இந்த அறியாமையிலிருந்து துக்கத்திலிருந்து விடுதலை மேலும் தேகத்தின் கஷ்டத்தை வியாதி என்பார்கள் ஆதி என்பதோ வாசனாமயமானது இத்தகைய ஆதி வியாதி என்ற இரண்டும் அக்ஞானத்தினால் உண்டாகின்றன அவைகளை தத்துவ ஞானத்தினால்தான் நசிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் நாம் அஜ்ஞானத்திற்கு வசப்பட்டு இந்திரிய நிகிரகமின்றி சித்த சாந்தியை இழந்து ராகத்வேஷங்கள் தொடரவே இது கிடைத்தது அது கிடைக்கவில்லை என்ற ஜட சிந்தனையினாலே மகாமோகத்தை கொடுக்கும் மன உளைச்சலினால் ஆதி எனப்படும் துன்பம் நமக்கு உண்டாகின்றது மேலும் இத்தகைய மன உளைச்சலில் காரணமாகவே வியாதி என்ற தேக உபத்திரவங்களும் உண்டாகின்றது ஆகவே இந்த ஆதி வியாதி என்ற இரண்டையுமே நாம் தத்துவ ஞானத்தினால்தான் நசிக்க முடியும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது மேலும் நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்ற இடைவிடாத சமாதி பண்ணினால்தான் நமது பழைய வாசனைகள் எல்லாம் போகும் சமாதி என்றால் பிராணன் முதலீவைகளை அடக்கி கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல மேற்சொன்ன ஆத்ம தத்துவத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு இருத்தலே சமாதி எனப்படும் அந்தந்த அதிகாரிக்கு தக்கவாறு இந்த சமாதி காலம் நீடிக்கும் அவ்வாறு சமாதி செய்வதால் அஜானத்தை பொசுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி இந்த ஞானத்திற்கு வருகின்றது அதனால்தான் இந்த ஞான சமாதியை நிரந்தரமாக பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி சக்தியடைந்த அந்த ஞானத்தினால் ஜன்மத்திற்கு காரணமான கர்மாவும் அந்த கர்மாவிற்கு காரணமான அவித்தியையும் எரிந்து போகின்றது அதாவது கர்மாவுடன் சம்சாரபீஜம் ஆகிய அவித்தியை அழிந்து விடுகிறது மீண்டும் மீண்டும் ஜன்மம் எடுப்பதற்கு காரணம் கர்மா அந்த கர்மாவிற்கு காரணம் ஆசை ஆசைக்கு காரணம் அறியாமை இதை நாம் எப்பொழுது நன்கு அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே நாம் ஆத்ம ஞானத்தை அறிந்து கொண்டோம் என்று அர்த்தம் மேலும் இங்கு சமாதி என்று சொல்லப்படுவது ஞான நிஷ்டை யார் இந்த நிஷ்டையை செய்ய முடியும் என்றால் உலக விவகாரத்தை எவன் மிகவும் குறைக்கின்றானோ குறைத்து கொள்கின்றானோ அவன்தான் ஞான நிரந்தரமாக ஈடுபட முடியும் இவ்வாறு சமாதி செய்து கொண்டே வந்தால் நமது உண்மையான ஸ்வரூப சுகம் தானே வெளிப்படும் ஒருவனது ஞான நிஷ்டை சம்சாரபீஜம் மீண்டும் முளைக்காதவாறு நன்கு வருக்கப்பட்ட அளவிற்கு வந்திருப்பது என்பது அவனது நிஜ சுகம் தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் அந்த சுகத்தில் ஆத்மாவிலேயே ஒன்றி நித்திய திருப்தி அடைந்தவனாக மாறிவிட்டால் அவன் நிச்சயமாக இங்கேயே பரபிரம்மமாகவே ஆகின்றான் என்கின்றது சாஸ்திரம் இதற்கு மேல் உபதேசம் தேவையில்லை என்ற தீர்மானம் பிரம்மேந்திரருக்கு வந்துவிட்டதால்தான் இந்த ஸ்லோகத்திலேயே பிரம்மமாக ஆகும் பலனை கூறி முடித்து விடுகிறார் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த உபதேசம் இத்துடன் முடிந்து விடுகின்றது இனி இருபத்தி பாடல்களிலிருந்து மற்ற பாடல்களை நாளைய பதிவிலே காணலாம் நன்றி ஓம் தத் சத்